நற்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கண்மணி ஒயிட் டென்ஷன் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமேல் நாலு பேரு நாலு காலேஜ் இனிமே ஒரே கேம்ஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் பாசிபிள் ஐ லவ் ஃபேஷன் டெக்னாலஜி யூ லைக் ஃபுட் டெக்னாலஜி மெடிக்கல் ஆனந்துக்கு பிஎஸ் சி அக்ரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்ல மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது திரமை உடையவர்கள் மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆம் திறமை உடையவர்கள் மற்றவர்கள் படும் துன்பத்தை கண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் என்கிறார் எமர்சன் நன்றி வணக்கம்